السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله اما بعد جمع اكاديميه نريت فيت الله وديا عند الهتل அமர்ந்திருக்க கூடிய அல்லாவிடக்கு ஏகப்பட்ட செய்து வருவதோடு அதன் தடுத்த பாவமான காரியங்களிலிருந்து நாம் விலகி வாழ வேண்டும் என்று இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதை தொடர்ந்து அந்த அந்த அல்லாவின் நல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கின்ற அடையு செல்லம் அவர்கள் மதீனாவின் தோட்டங்களில் ஒரு தோட்டத்தின் அருகில் நடந்து சென்றார்கள் அப்போது அங்கே இரண்டு கபர்கள் இரண்டு மனிதர்கள் தங்களோடு கூட சென்ற தோழர்களை பார்த்து இந்த இரண்டு கபராளிகளும் வேதனை செய்யப்படுகிறார்கள் வேதனை செய்யவில்லை ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது தன்னை ஒழுங்காக மறைத்துக் கொள்வதில்லை இரண்டாம் அவர் அவர் மத்தியில் கோல்பேசி திரியக்கூடிய கெட்ட பழக்கம் உள்ளவராக இருந்தார் என்று அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான காரணத்தை நபி செல்லமாக அடைவ செல்லும் அவர்கள் விலக்கி சொல்லிவிட்டு ஒரு மரப்பட்டையை எடுத்தார்கள் உடைத்து கபிரனுடைய இரு உடைகளிலும் நவி செல்லமாக அடைவு செல்லும் அவர்கள் நாட்டினார்கள் அப்போது சகாவாக்கள் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கு போகாமல் இருக்கும் வரைக்கும் அவர்களுடைய என்று நபி செல்லமாக அடைந்து செல்லும் அவர்கள் எங்களுக்கு விளக்கம் சொன்னார்கள் என்று சகாபாக்கள் கூறுகிறார்கள் அந்த அந்த சகோதரர்களே நாம் சிந்திக்க வேண்டிய நாம் படிப்பினை வேண்டிய ஒரு மிக பெரும் அடைவு செல்லும் அவர்களுடைய எச்சரிக்கையை நாம் பார்க்கிறோம் நபி அவர்களுடைய அச்சமூட்டலை பார்க்கிறோம் மிக கடுமையான தண்டனை கூறப்படுவதை நாம் இருக்கிறோம் எவர்கள் எல்லாம் உலகத்தில் அல்லாவினுடைய கடமைகளை பால்படுத்துவார்களோ அடியார்களுக்கு மத்தியில் குழப்பத்தை விளைவிப்பார்களோ நிச்சயமாக அவர்கள் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது நபி செல்லமாக அழைவு செல்லும் அவர்களுக்கு அல்லாஹுத்தால வழங்கி இருந்த மிகப்பெறும் அற்புதத்தையும் கூட இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி சகோதரர்களே அவர்கள் நடந்து சென்றதாகவும் அப்போது அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருந்த இரண்டு கபர்களில் வேதனை செய்யப்படக்கூடிய சட்டம் கேட்டதாகவும் அவர்கள் அந்த ஹதீசை ஆரம்பிக்கின்றார்கள் சகோதரர்களே இந்த சத்தம் இது யாருக்கு கேட்டது அல்லாவுடைய தூதருக்கு மாத்திரம்தான் மனிதர்களில் வேறு யாருமே அந்த சத்தியத்தை செவி சாய்க்கவில்லை மனிதர்கள் அதை செவி சாய்ப்பார்களானால் அது அவர்களுடைய காதுகளுக்கு கேட்குமானால் அவர்கள் மடிந்து போவார்கள் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு விழுந்து விடுவார்கள் ஆம் அதை எவரும் கேட்கவில்லை அல்லாவுடைய ரசூல் மாத்திரம்தான் கேட்டார்கள் இதனை கேட்கும் ஆற்றல் மனிதர்களுக்கு இருக்குமானால் அவர்களுடைய கண்கள் தூங்க மாட்டாது கண் இவைகள் கூட அமைதியாக இருக்க மாட்டாது நபி செல்லமாக செல்லம் அவர்கள் கூறியதாக போன்றவர்கள் அறிவித்திருக்க கூடிய பின்வரும் செய்தியை கவனித்து பாருங்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் மௌத்தானவர்களை அடக்கம் செய்யாது விட்டு விடுவீர்களோ என்று நான் அஞ்சாவிட்டால் அவ்வாறுங்கள் கேட்பவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் மௌத்தானவர்களை அடக்க மாட்டீர்கள் எனவே அந்த அச்சத்தினால் தான் நான் அவ்வாறு துவா கேட்கவில்லை என்று நவியவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் சகோதரர்களே இன்னும் சொன்னார்கள் لو تعلمون ما أعلم ما قال ليه؟ نعان أرينك دايه؟ ننجل العربية يردانها ينكت رينك دايه؟ ننجل الكتري ما نال لضحقتم قليلا كنت معدتان ننجل سيروبي يردان ولبكيتم كثيرا அதிகமாக நீங்கள் அழுகுவவர்களாக இருப்பீர்கள் அல்லாவின் பக்கம் அழுகையின் மூலம் செல்பவர்களாகத்தான் நீங்கள் உங்களை காண முடியும் என்று நபி செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த சகோதரர்களே அவரில் வேதனை செய்யப்படக்கூடிய அந்த இரண்டு பேரும் அவர்கள் எவ்வாறு வேதனை செய்யப்படுகிறார்கள் அந்த வேதனையினுடைய அளவு என்ன அந்த வேதனையுடைய முறை என்ன இது பத்தியே எங்கு தகவலும் எங்களுக்கு சொல்லப்படவில்லை அல்லாஹ்வே ஆ அவருடைய மறைமைகளை அறிந்தவனாக இருக்கிறான் யுக்ஸுல் ஹக் அவம் தப்தீய்து எடுத்து செல்வவர் வ خير الفாசலின் யக்குவர்களின் மிக திற்பாலவனாக அல்லாஹ் இருக்கின்றான் வ யஹ்கும் அல்லாஹ் தான் தீர்ப்பளிப்பவனாக இருக்கிறான் வ லா முஅக்கிது லஹுக்மி அவனுடைய தீர்ப்புக்கு எதிராக எவரும் கற்குச் செல்ல முடியாது இன்னஹுமா லயுஅज्ザபான் அந்த இருவரும் कब्रில் அவர்கள் அவர்கள் கூறியதை பார்க்கின்றார்கள் அவர்கள் ஒரு பெரிய காரியத்தில் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்று நபி செல்லவாக அழைவு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் சாதாரண ஒரு விடயம் ஒரு கஷ்டமில்லாத ஒரு விடயம்தான் தான் சோதர்களே நிச்சயமாக அவர்கள் இத்தகைய தீமையிலிருந்து தவிர்த்து வாழ்வது சாதாரணமான ஒரு விஷயமாகும் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை சாதாரண ஒரு விஷயத்தில் தான் எனவே ிய நாம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் அல்லாவினுடைய தண்டனையில் இருந்து இருக்க வேண்டும் நடைபெறுகின்ற பாவம் சிறியதுதானே என்று நீங்கள் பறாமுகமாக இருந்துவிட முடியாது உங்கள் பார்வையில் சிறியதாகவும் அல்லாவிடத்தின் பெரிய பாவமாகவும் அது இருந்து விடலாம் எனவே அல்லாஹ் குரானில் சொல்கின்றான் நீங்கள் அதை சாதகமாக நினைக்கின்றீர்கள் ஆனால் அது அல்லாவிடம் பெரும் பாவமாக சகோதரிகளே பேசக்கூடிய பேச்சுக்கள் எங்களுடைய இருந்துவிடும் கோபத்திற்கும் சாபத்திற்கும் அல்லாவினுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய நிலையை இந்த மனிதனுக்கு பேச்சு உருவாக்கிவிடலாம் எனவே நாம் சாதாரணமாக கருதக்கூடிய அல்லாவிடத்தில் பெரியதாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வேண்டும் சகோதர்களை அறிவிப்புகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது சாதாரண விஷயம்தான் இருந்தாலும் குற்றம் என்று பார்க்கும் போது அது மிகப்பெரும் பாவமான காரியமாக இருந்தது என்பதை வேறு அறிவிப்புகள் எங்களுக்கு சொல்லிக்காட்டுகின்றது சகோதரர்களை இந்த ஹதீசனுடைய அறிவிப்புகளை நாம் எடுத்து பார்த்தால் மூன்று விதமான அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த மூன்றில் ஒன்று நபியவர்கள் சொல்கிறார்கள் வேறொரு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு அறிவித்ததில் பௌதிகி என்று மூன்று விதமான வார்த்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போம் முதலாவது வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அதாவது சிறுநீர் கழிக்க குறையுமாக அவர் கழித்து விட்டு செல்கின்றார் சகோதரிகளே முழுமையாக சிறுநீர் கழித்து விட்டு எங்களுக்கு தெரியும் அது எங்களுடைய ஆடையில் அதே எங்களுடைய மேனியில் எஞ்சி இருக்க வாய்ப்பு இருக்கின்றது அவசரப்பட்டு ஒழுங்காக சிறுநீர் கழிக்காதான் என்பது ஒரு அறிவித்தலுடைய விளக்கமாக இருக்கின்றது இன்னொரு அறிவித்தல் என்ன பகுதி அவர் தன்னை மறைத்துக் கொள்வதில்லை சிறுநீர் கழிக்கும் தன்னுடைய அவரது தான் பகுதியில் மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் மறைத்துக் கொள்வதில்லை எனவே அவ்வாறு அவர் கண்டிக்கப்படுகின்றார் மூணாவது அறிவித்தலை கழிப்பதற்காக தேர்வு செய்யும் இடத்தை ஒழுங்காக தேர்வு செய்வதில்லை சிறுநீர் கழிக்கிறார் அது என்று நாம் கருணிக்கிறோமோ அங்கிருந்து எங்களுடைய வேலையில் ஆடையில் உடலில் படக்கூடிய அளவுக்கு தெரித்து விடுகின்றது எனவே தான் தேர்வு செய்ய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 ஒழு தேர்வுவதில்லை எனவே அவர் தண்டிக்கப்படுகிறார்ோதரிகளை எப்படி பார்த்தாலும் இந்த மூன்றுமே மனிதர்களால் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது சிலர்கள் சிறுநீர் கழிக்கும் போது தன்னுடைய அவுரத்தை மறைத்துக் கொள்வதில்லை இன்னும் சிலர்கள் சிறுநீர் கழிப்பதற்கு தேர்வு செய்யக்கூடிய இடத்தை ஒழுங்காக தேர்வு செய்வதில்லை இன்னும் சிலர்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள் முழுமையாக முடிவு வரைக்கும் சிறுநீர் கழிக்காது அங்கிருக்கப்பட்டோடு வெளியே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் இந்த மூன்றுமே கண்களை குறித்து என்பதை இந்த சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாத காரணத்தினால் அவன் தண்டனைக்குரியவனாக ஆகிறான் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு விலக்கிச் சொல்கின்றது சகோதரர்களே நாம் சிந்திக்க வேண்டும் மத்தியில் தனது இந்த உபாதத்தை கழிக்கக்கூடிய மனிதன் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த முறையை பேனாததன் காரணத்தினால் அவனுடைய ஆடை அவனுடைய உடல் அசுத்தமாகி அது பின்னால் அவனுடைய கொள்கையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி விடுகிறது என்பதை நாம் இந்த ஹதீசிகளுக்கு நாம் விளங்குகின்றோம் சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியை இமாம் அவர்கள் என் கடத்தில் குறிப்பிட்டார்கள் அதாவது தொழுகையினுடைய ஒன்று மனிதன் தன்னுடைய உடல் தன்னுடைய செயல்படுகின்றால் இந்த மனிதன் கபுரில் என்பதை நவி செல்வா அழைந்து செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒன்றை செய்யக்கூடிய இவ்வாறு தண்டிக்கப்படும் என்று சொன்னால் சகோதரர்களை நாம் சிந்தித்து பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் கவனத்தில் கொள்ளாது செயல்படுபவர்கள் தொழுகையை வாழ்க்கையில் கடைபிடிக்காதவர்களுடைய நிலைமை என்ன எவ்வளவு சூடத்திற்கு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே தொழுகையினுடைய ஒரு நிபந்தனை ஆடையையும் தன்னுடைய மேனியையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே சிறுநீர் ஒழுங்காக கழிப்பதன் கழிக்காததன் மூலமாக அந்த மனிதன் கபரில் எவ்வாறு தண்டிக்கப்படுகிறான் என்றால் மொத்தமே தொழுகையை வாழ்க்கையில் விடக்கூடிய மனிதனின் நிலை எவ்வாறு அமையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை கூறி இமாம் அவர்கள் தங்களுடைய முதலாவதுபாவை முடித்தார்கள் இரண்டாவது அந்த ஹரிசனுடைய இரண்டாவது பகுதி இரண்டாவது மனிதன் அந்த மனிதன் கோல்பேசி திரிபவனாக இருந்தான் கோல் மூட்டி பழக்கம் அவரிடம் இருந்தது சகோதரர்களே இந்த தீய பழக்கத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் சகோதரர்களுக்கு மத்தியில் பிணக்கை அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை பிரச்சனையை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் எனவே கோல் மூட்டி செய்பவர்கள் அவர்கள் விடுபவர்கள் அவர்கள் அடந்தேறுபவர்கள் அசீம் குற்றவாளிகள் இப்படி எல்லாம் அல்ல அவர்களை சொல்கின்றான் மனிதர்களுக்கு நன்மையை நாடுவது அவர்களுடைய நோக்கமாக இருக்க மாட்டார்கள் அவரை பற்றி கோபத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பில் அவரை பற்றி ஒரு மோசமான சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இன்னொரு இதற்குத்தான் நாம் கோல் என்று சொல்கிறோம் ஒரு மனிதனை பற்றி சொல்லக்கூடிய தகவல்கள் இன்னொரு மனிதரிடம் சொல்லக்கூடிய தகவல்கள் எவரை பற்றி பேசப்படுகின்றதோ அவர் மீது தப்பான ஒரு மோசமான சிந்தனையை நாம் பேசும் மனிதரிடம் ஏற்படுத்திவிடும் என்று சொன்னால் நிச்சயமாக இது ல் என்று நாம் சொல்கின்றோம் இது மக்களுக்குட்டுபவர்களை பற்றி சொல்லும் போதுபவர்கள் கோல் பேசி திருபவர்கள் சோனம் நுழைய மாட்டார்கள் என்று கூட சொல்லி இருக்கின்றார்கள் இந்த ஹரிசுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் நிச்சயமாக நல்ல ஒரு மரணத்தின் பக்கம் நல்ல ஒரு முடிவின் பக்கம் இந்த மனிதன் பௌசை செய்யப்பட மாட்டான் அல்லாவுடைய அவள் ஒரு நல்ல மரணத்திற்கு அவனுக்கு ஏற்படுத்தப்பட மாட்டாது வாழ்க்கையின் முடிவு அமையும் எனவேதான் அவர்கள் அத்தகைய மனிதர்களை பற்றி அவர்கள் சோரம் செல்ல மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அந்த சகோதரர்களே முன்னோர்களான எங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மிக தூரம் செல்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களிட பேசியதாக ஒரு தகவலை எட்டிவை அவர்கள் உடனே அந்த மனிதனை பார்த்து அமாவை கிடைக்கலையாட்ட கிடைத்த தூதர் நீதானா என்று உடனே அவருடைய கருத்தை சட்டி தட்டிவிட்டார்கள் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு மனிதர் இமாம் வந்து இப்படி ஒரு மனிதர் உங்களுக்கு ஏகிறார் இப்படி ஒரு மனிதர் உங்களை பற்றி மோசமாக பேசுகிறார் என்று சொல்வோர் அந்த பேசிய மனிதனை அல்ல நான் கோபிப்பது எனக்கும் அந்த மனிதனுக்கும் நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாது என்று சொல்லிவிட்டு யார் இதற்கு காரணமாக இருந்தானோ அவனைத்தான் நான் கோவிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக மனிதனின் சித்தான்கள் இத்தகைய தீய உணர்வுகளை சமுதாயத்தில் ஏற்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் என்பதை இமாம் அவர்கள் விளக்கி சொன்னார்கள் அந்த சகோதரர்களே கோல் என்ற தலைப்பில் நாம் சொல்லும் மிக முக்கியமாக குடும்பத்தவர்களுக்கு மத்தியில் கணவன் மத்தியில் பெற்றோர்களுக்கு மத்தியில் பிள்ளைகளுக்கு மத்தியில் இவ்வாறு குழப்பங்களை ஏற்படுத்தி பிளவுகளை உருவாக்குவது பயங்கரமான கொடிய பாவம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது கோல் மூட்டுதல் மூலமாக இத்தகைய பிளவுகள் சமுதாயத்தில் குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுவிடும் சகோதரர்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும் சிலபோது எங்களுடைய பிள்ளைகள் எங்களிடம் பேசுவதும் கூட கோளாக இருக்கலாம் என் மனைவி எங்களிடம் சொல்லும் வார்த்தைகள் கூட சில கோல் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை பற்றி சொல்லக்கூடிய இலக்கங்கள் கூட சமயத்தில் கோல் மூட்டுதலாக இருந்துவிடலாம் எனவே இது நாம் மிக கரிசனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உருவாக்கும் வகையில் இத்தகைய அவர்கள் மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை இமாம் அவர்கள் விளக்கி சொல்லி நிச்சயமாக இந்த கொடிய தீமையான இந்த குளத்தில் நாம் எல்லோருமே அல்லாவிடத்தில் மற்றவர்களை பற்றி அவர்கள் நினைவில் விரும்பினால் அவர்கள் தங்களுடைய தண்டனையை கூட்டிக் கொள்ளட்டும் அல்லது குறைத்துக் கொள்ளட்டும் அவர் நாடியதை கூறி தங்களுடைய இரண்டாம் முடித்தார்கள் இந்த ஹல வந்திருக்க கூடிய ஒரு செய்திக்கு நம்ம விளக்கம் சொல்லணும் இந்த பிள்ளைகள் வந்து சொல்றது அல்லது ஆசிரியர்கள் கூப்பிட்டு செய்வாங்க அவங்களோட புள்ள எப்படின்னு சொல்லி சில தகவல்களை சொல்லுவாங்க அது இதுவும் கோலா கோல் நாம் சொன்னும் கோலுக்குரிய வரை விளக்கம் சொல்லும் யார் குலப்பத்தை ஏற்படுத்தும் சிந்தனையில் பேசுகிறார்களோ அதுதான் கோல் சீர்திருத்தத்தை உருவாக்குற சிந்தனையில ஒரு மனிதன் தகவல் சொல்வது வந்து புகார் பார்க்கிறோம் நபிசல்லாம் அலைவசல்லம் அவர்களுடைய மனைவியிடத்துல சில சகாபாக்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி விளக்கம் கேட்கலாம் விளக்கம் கேட்கும் நேரத்தில் மனைவிமாறு சொன்னாங்க எிவை இந்த செய்தி நவியவர்களுக்கு அந்த மனைவிமார்கள் மூலமாக அல்லாத சூழலை மூணு பேர் வந்தாங்க இப்படி இப்படி பேசி கொண்டாங்க செய்தி எத்தி வைக்கப்பட்டதுல அந்த மூணு பேரையுமே கூப்பிட்டாங்கண்ணா இங்கே மூணாம் கூப்பிட்டு உங்களை விட அல்ல அஞ்சு நான் திருமணம் முடித்து தொழுகின்றேன் தூங்கவும் செய்கின்றேன் என்று சொல்லி நோம்புக்காம இதுதான் யார் என் வாழ்க்கையை பின்பற்றுவாரோ அவர்தான் என்னை சார்ந்தவர் அப்ப செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மனைவி என்ன சொன்னாங்க அவர்களுடைய இந்த கருத்துக்கள் பிழை அதை சீர் செய்வதற்காகத்தான் என்ன செய்தார்கள் எனவே சீர்திருத்த நோக்கத்தில் ஒரு சேர்ந்து அது கோல இல்லாது சீர்திருத்த நோக்கத்தில் தகவல்களை நாம் மற்றவர்களிடம் எடுத்து சொல்வது அது கோலாக அமையாது ஒன்று அடுத்த இரண்டாவது இந்த சிறுநீர் சம்பந்தமாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து எமது நாடுகளில் நாம் பார்க்கிறோம் பள்ளி சிறுநீர் கழிப்பதற்கான சிறுநீர் கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது போய் நின்றா இருக்கிற பின்பகுதியா விளங்குற மாதிரி வச்சுக்கிறாங்க சிறுநீர் கழிக்கிறாரோ அவருடைய பின்பகுதி என்ன செய்யும் சிலவங்க வந்து கவனம் இல்லாம சாரத்தை நல்லா தூக்கிட்டாங்க அப்படியே விளங்குற மாதிரி இருக்குது அது இது வந்து இருக்கிறவரும் கவனமா இருக்கணும் அடுத்தது அந்த தொகையத்தை அமைச்சவங்க அந்த சிறுநீர் கூடத்தை அமைச்சவங்களும் அது வெளியில விளங்காத மாதிரி அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யலாம் ஏதாவது பழைய மறைக்கக்கூடிய அமைப்புல ஒரு சின்ன டோரையாவது ஆஃப் டோரையாவது என்ன செய்யலாம் போடலாம் ஆனா நிறைய பள்ளி வாக்குகள் அப்படி இல்லை ஓப்பனா தான் இதுக்கு வந்து நின்றா என்ன தென்னீர் கழிக்கிறவருடைய முன்பகுதி தெரியாது பின்பகுதி தெரியுது ஒ மறைக்காதவர் என்று சொல்கிறார்கள் விளக்கம் சொல்றாங்க அவங்க தான் கபூர்ல தண்டிக்கப்படுவதாக சொல்றாங்க எனவே எங்களுடைய ஊர்கள் அந்த மாதிரியான நிலவரம் இருந்தால் அதை கொஞ்சம் நாங்க சொல்லி திருத்துவதற்கு நாங்கள் முயற்சிய வேண்டும்